தொழுகையைப்பதை புசித்து வருகிறாரோ அவர் தான் முஸ்லிம் அப்படிப்பட்டவர் அல்லாஹின் மற்றும் அவன் தூதருடைய பொறுப்பில் இருக்கிறார் எனவே அவருடைய பொறுப்பு விஷயத்தில் அல்லாஹுடைய ஒப்பந்தத்தை முறித்து விடாதீர்கள் இதை அனஸ்பின் மாளிகர் அலி அல்லாஹும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள்